நம்மாழ்வாருடைய அருளப்பெத்தான ஒரு வியாக்கியான காட்டுமன்னாருடைய மன்னனாருடைய அருளப்பெத்தானும் ஒரு வியாக்கியான அருள் பெத்த நாதமுனியின் மணவாள மாமணிகள் தம்முடைய உபதேச அத்திரமாரியிலே சீமன் நாதமுனிகளை வர்ணிக்கிறார் ஆர் அருள் பெத்தான்னு கேட்டார் நம்மாழ்வார் அருள் இன்னொரு வியாக்கியாரம் இருக்கார் காட்டு மன்னாரோட நாதமுனி தான் இந்த பாசுரங்களுக்கு அங்கம் எண்ணம் இது உபாங்கம் எண்ணம் அந்த விபாகங்கள் எல்லாம் செய்து அத நன்றாக பரிரட்சணம் பண்ணி கொடுத்தவர் சிவன் நாதமுனிகள் ஆனாலும் கூட அந்த நாதமுனிகள் இந்த பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் ஒரு நிர்வாகமானது தொடக்கமாகத்தான் அதனுடைய அர்த்த நிர்வாகங்கள்லாம் விசேஷமாக அமைந்தது எம்பெருமானார் காலத்திலே மிக மிக நன்றாக பிரகாசித்தது ஆனாலும் கூட ஸ்ரீபாக்கியமோ வேதாந்த தீபமோ வேதாந்த சாரமோ வேதார்த்த சங்கிரகமமோ கீதா பாஷ்யமோ சரணாகதி கத்தியமோ எல்லா இடத்திலும் எம்பெருமானார் இந்த அர்த்தங்களை காட்டியிருக்கான்னு சொல்லலாமே தவற எண்ணிக்காவது எம்பெருமானார் தன் கைப்பட ஒரு ஆழ்வாருடைய சிறுசூப்திக்கு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரா என்ன அப்படி நேருக்கு நேராக வியாக்கியானம் பண்ணாத ஒரு குறையானது எம்பெருமானாரு குண்டு அந்த குறை தீரத்தான் சுவாமி மணவாள மாமன்களாய் அதே ராமானுஷ்ணன் திருவவதாரம் பண்ணினார் என்பதை அவருடைய காலத்திலே எழுந்தருளியிருந்த எறும்பியப்பா என்கிற மகாச்சார வரவரமுனி சதகத்தில் ஆச்சரியமான விஷயத்தை சாதிக்கிறார் எம்பெருமானார் காலத்தில் அவர் எத்தனையோ பேர் இருந்தா மணவாள மாமனின் காலத்தில் இவரு சிஷியால் எத்தனையோ பேர் இருந்தா ஆனா எம்பெருமானார் காலத்தில் இருந்த அத்தனை மகாச்சாரியாலும் அந்த எம்பெருமான பத்தி எத்தனை பிரபந்தங்கள் பாடியிருக்க முதலார் ராமானுந்தி என்று எம்பெருமானார் வைபவத்தை நன்றாக அமைத்திருக்கிறாரே தவிர மட்டுமண்டான மகாச்சாரியார் பெரிய பெரிய கிரந்தங்களாக அப்படி அருளிச்சுதான் தெரியல ஆனா மணவாளிகளுக்கோ அவர் காலத்துல இருந்த பிரதிவாரி பயங்கரம் அண்ணன் அவர் காலத்தில் இருந்த எறும்பி அப்பா ிகளான பெரு பெருத்த மகாச்சாரியார் திக்னங்களான பெரியோர்கள்லாம் மணவாள மாவனர்கள் வைபவத்துக்கு தமிழாகவும் சம்ஸ்கிருதமாகவும் அனைக காவியங்களை தாங்கள் பாடியிருக்க அதிலே எறும்பியப்பா என்கிற மகாச்சாரியர் அவருடைய வாக்கியம் தான் வரவரமுன் சதகத்தில் ஆரம்பத்தை இந்த வாக்கியம் வரவரமுனையே நமோ நமஸ்தே வரவரமுனையே நமோ நமஸ்தே எதிவர தத்துவ விதே நமோ வரவரமுனையே நமோ நமஸ்தே எதிவர தத்துவ விதே நமோ நமஸ்தே என்று ஆரம்பிக்கிறார் எறும்பியப்பா தம்முடைய வரவரமு சதகத்தை இதுக்கு பாதூல வீரராகவாச்சார் சுவாமி அவர் வியாக்கியான அத்மாக நொழி செய்திருக்கிறார் அந்த வியாக்கியானத்துல இதில் ரெண்டு அர்த்தம் சொல்றார் எதிவர தத்துவ விதே நமோ நமஸ்தே மணவாள மாமன்கள் எதிவர தத்துவ எவர திரு சப்தம் இருந்தாலும் கூட இருக்கிறதே அந்த வித்து என்கிற சப்தத்துக்கு அறிபவர் அறிபவர் ஒரு வியாக்கியானம் வித்து என்கிற சப்தத்துக்கு அடைபவர் அடைபவர் என்று ஒரு வியாக்கியான அவருடைய தத்துவம் உண்மையான நிலை எம்பெருமானாரே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்ன எம்பெருமானாருக்குண்டான உபாயத்துவ உபேயத்துவங்களான உண்மையான நிலை இருக்கிறதே அரை உண்மையாக அறிந்தவராறு என்னால் சுவாமி மணவாள மாமனிகள் தான் அற உண்மையாக அறிந்தவர் இது ஒரு இயக்கியம் அப்படி இல்லாமல் போனால் எதிவர தத்துவ எதிவரனாயிருக்கும் தன்மை எம்பெருமானாராயிருக்கும் தன்மை அடைந்த மணவாளமணிகள் ஒரே திருவனந்தாழ்வான் முன்னாடி எம்பெருமானாராக அவதரித்து பின்னாடி மணவாள மாமனிகளாக அவதரித்தபடியால் எம்பெருமானார் முதல் அவதாரம் மணவாள மாமனிகள் இரண்டாவது அப்படி சென்றாலும் சரி எம்பெருமானாருக்குண்டான உபாயத்துவ உபயத்துவங்களான தத்துவம் அவருடைய உண்மையான ஆக்காரம் அதை உண்மையாக தெரிந்து கொண்ட மகாச்சாரியர் அவர்தான் மணவாள மாமணிகள் எதிவரனுடைய தத்துவமான உண்மை நிலையான உபாயத்தங்களை எவர் வேத்தி அறிபவரோ அவர்தான் எதிவர தத்துவத்து மணவாள மாமணிகள் என்பது வீரராகவாச்சாரியருடையான அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் எம்பெருமானார் காலத்திலே ரெண்டு சரித்திரம் எம்பெருமானார் என்னால் அவர் ஒரு சந்யாசி அவர் ஒரு சந்யாசி மட்டுமல்ல எழுநூறு சன்னியாசிகளாம் எம்பெருமானார் காலத்தில் சிஷ்யாளாக அவர் கோஷ்டியா வீதியில் எழுந்தொருள்வது என்னால் சன்னியாசிகளாக எழுநூறு பேர் நடுவில் எழுநூத்தி ஓராவதான சுவாமி எம்பெருமானார் பன்னிரெண்டாயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இது தவிர எத்தனையோ பேர் சிஷிய வர்க்கம் அத்தனை வீதியில் எழுந்தொருள் அவர் சுவாமி எழுந்தொருளியிருக்கார் எம்பெருமானார் ஸ்தானத்திலே அவரை சேவிச்சே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது ஒரு ஜீயரை சேவிக்கிற காலத்துல ஆனந்தமா இருந்தா நாலு ஜீயர்களை சேவிக்கிற காலத்துல எத்தனை ஆனந்தமா இருக்கும் நாற்பது ஜியர்களை சேவிச்சா எத்தனை ஆனந்தமா இருக்கும் நானூறு சேவிச்சா எத்தனை ஆனந்தமா இருக்கும் காலத்தில் மாதிரியானந்தருகருமான திருவரங்கத்தில பெரிய திருவீதி வழியாக எழுந்தருளுகிறார் எதிரே ஒரு பெண்பிள்ள வர அவளுக்கு வயசு நூத்தி பதினைஞ்சு இருக்கலாம் என்ன அவள் வயசை பத்தி ஒரு திரு குமரனாம் இந்த குமரன் போன தாயே இந்த சொல்றாளே அந்த இந்த பத்தி உனக்கு தெரியுமா ஒரு கழுவான் ஏழு சதுரயுகம் அவதான் ஆறான மூதலிய அம்மரமார் பண்ற அவளா இந்த வயசனுடைய ஆதிக்கத்தாலும் ஒரு அனுபவம் இருக்குமோ இல்லையோ அதுக்கு அனுகுணமா ஒரு துஷ்டு சொல்ற வேடிக்கையாக அந்த மாதிரி வயசான கழுவி மூதாட்டி நடந்து வராது பே உ அந்தரங்கமா சிலதலப்படாது காதல் காதல் விழாது இந்த தீய வார்த்தைகள் நிச்சயமா காதல் விழா எம்பெருமானார் இந்த திருவடி கொடுக்கப்படாதா பெரிய பெருமானே இது காதல் விழுந்து அங்கே இருந்து நீராம தூக்கின்றது பெரிய பெருமாள் மோட்சம் தரலாக பதினைஞ்சு வயசா ஒரு பெண் பிள்ளை இடைச்சி யுவதி யுவதி பதினஞ்சு வயசு அவள் மட்டத்துக்கு எம்பெருமாறாள் மட்டத்துக்கு தயிரும் பாலும் வெண்ணையின் நெய்யும் பெருமாள் திருவார்த்து கொடுத்துருக்காங்க மாசம் முறை பிறக்கிறது சன்னியாசி நேர கையாலே பணம் காச தொழுவது கிடையாது பக்கத்துல யாருக்கு என்ன திருவாங்கடமுடையான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறாரா ஆனா எம்பெருமானார் அவர் மோக்ஷம் கொடுக்கிறாரா சீட்டு கொடுத்தா தேவலையே என்று பதினஞ்சு வயசு யுவதி கேட்டா எம்பெருமானும் சீட்டு கொடுக்க அந்த சீட்டு எடுத்துன்னா அவளும் திருவங்கடத்துக்கு போய் சேர திருவகங்கடம் உடையான் எம்பெருமானார் சீட்டத்தனுடைய தலையாலை மதித்து அவளு மோக்ஷராஜ்யம் கொடுத்தான்னு சம்பிரதாயத்துல சரித்திரம் சொல்றாங்க 15 வயசு பெண் பிள்ளைக்கு இந்த அபிமானம் இருக்கு நூத்தி பதினஞ்சு வயசு கிழமைக்கு அபச்சாரப்படும் தன்மை இருக்கு எம்பெருமானாருடைய அபிமானத்தை ஒதுங்கணும்னு யாருக்கு தெரியும் வயசான வாழ்க்கை தெரியும் வயசு ஆகிற வாழ்க்கை தெரியாதுன்னு சொல்ல முடியாது இன்னாருக்கு தெரியலாம் இன யாருக்கு தெரியப்படாது என்ன அந்த விவேகமே அந்த எம்பெருமானாருடைய அபிமானம்தான் நமக்கு உத்தாரகம் என்ன நிரூபித்து கொடுத்த மகாச்சாரியர் யாருன்னா சுவாமி மனவாள மாமன்களுக்கு அதுவே நிரூபகமாக திருநாம் வணர் யதீந்திர பிரவணர் யதீந்திரன்னா எம்பெருமானா அந்த எம்பெருமானிடத்துல பிராவண்யா எம்பாருக்கு இல்லையா முதலியாண்டானுக்கு இல்லையா கூரத்தாழ்வானுக்கு இல்லையா பட்டருக்கு இல்லையா நஞ்சிய இல்லையா நம்பிள்ளைக்கு இல்லையா பெரியவாச்சான் பிள்ளைக்கு இல்லையா ஆருக்கு இல்ல எல்லா மகாச்சாரியாளுக்கும் எதீந்திர உண்டு ஆனா ாலேர் நிரூபிக்கப்பட்டார் அந்த உத்தமர் சுவாமி மணவாள மாமனி ஒரு திருடமா ஸ்ரீசைலேயா எல்லாரும் ஒரு பெரியவர் கேட்கிறது எல்லாரும் இந்த தனியம் கூட சொல்லிட்டு இருக்காளே ஆனால் மணவாள மாமனிகள் அவர் வைபவத்தை தெரிவிக்கிற ஸ்ரீசைலேசரையா பாத்திரம் தனியன அவரை அவலம்பிப்பரா அவர் ஆசைப்படுவரா அவருடைய வைபவ பிரதிபாதகமான அந்த தனியனை ஊர்ல எல்லாரும் அவலம்பிக்கிற ஆசைப்பட்டு விண்ணப்பா ஆனால் அவர் தன்னுடைய பிரபாவத்தை தெரிவிக்கிற அந்த ஸ்லோகத்தை மணவாள மாமன்கள் விரும்புவரா மணவாள மாமன்கள் விரும்புற தனியனா இது என்று சில பேர் கேட்பார் அப்படின்னு அர்த்தம் என்ன இப்ப நம்மாழ்வார பத்தி தனியன் இருக்கு நம்மாழ்வாரா விரும்புவ தன் தனியன அவர் தனியே மத்தபேரு சொல்லி விரும்புவாள் அவருடைய பிரபாவத்தை அவரே கேண்டார் என்ன அது லோகத்தில் அனுபவம் கிடையாது சக்கரவர்த்தி திருமகன் கேண்டிருக்கான் ராமாயணத்தை செல்வி உலகுயர் திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரழ்வாய் தன்சரித கேட்டான் ராமன நாயகன் தீரோதாத்த நாயகன் சொல் தன்னுடைய பிரபாவத்தை தம்பிள்ள பாட தானே கேண்டிருக்கானே பெருமான் தன்னுடைய மத்தப்படில கேட்டிருக்கிறவனுக்கு உத்தர சமாதான சொன்னார் அவர் தம்பெருமையை கேட்கல அவர் பத்னியான சீதா அவள் பெருமைன்னா ராமாயணத்துல சொல்லி ஆக பத்னி பிரபாவத்தை அவர் கேட்டார் தவிர தம் இன்னொருத்தர் கேட்டால் அதை விட மோசமா இருக்கேன்னு தம் பிரபாவத்தையே கண்டு இருக்கக்கூடாதுன்னா இந்த பத்திரி பிரபாவத்தையே இருப்பார் இது அதை விட மோசமா இருக்கும் போ அங்கதான் காமுகனுக்கு விரக காலத்திலே காமினி வித்தாந்த தாரகமாக யாரு பத்னி விரகத்தாலே நொந்து கிடக்கிற பெருமாளுக்கு அந்த பத்னி விரகமான கிளேசத்தினுடைய நிவர்த்தி அர்த்தமாக அது கேட்பது சுவாபிகமாக யார் அதுல குத்தமில்லைன்னு அதே போல மணவாள மாவனிகள் அவரை பத்தின வைபவத்தை தெரிவிக்கிற ஸ்ரீசைசயாபாத்திரன் தனியன் இது மணவாள மாவனிகளே அவரே ஆசைப்படுவாரோ அவரும் வாசப்படும்படியான ஸ்லோகன் இது என்பதை நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமா சொல்லுவார் ஒரு திருஷ்டன் சொல்லுகிறேன் அந்த நாளிலே எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோஷ்டி எம்பாருங்கிற சிஷியர் அந்த எம்பாருடைய பெருமையை எம்பெருமானார் திருமுன்பே பலவேறு சிஷ்யா எல்லாரும் எழுந்த கோஷிக்க ஆரம்பிச்சுட்டார் எார் அப்படிப்பட்டவர் சிறந்த ஜானி சிறந்த பக்தர் சிறந்த வைராகியவர் எம்பாருமானார் திருமன்பு ஆச்சாரியனான திருமன்பு சிஷ்யனான எம்பாருடைய பிரபாவத்தை பத்த பேர் சொல்லியிருக்கம் யுக்தம் என்று தளர்விக்கின்றிருக்கார் இது அவர் அத்தனை பேர் நடுவதை எழுப்பி கேட்டாராம் உம்முடைய பிரபாவத்தை இத்தனை பேர் சொல்ற அடியெல்லாம் ஒண்ணுமில்ல நீச்சம் பாவிக்க வேண்டி இருக்க ஒக்கும் ஒத்துகிறீரே உண்முடையா இது நியாய உத்தவனுக்கு லட்சணம் தானான் என்பதுமானார் கருத்தே சரி அதுக்கு அத்தியுரமா அவர் சமாதானம் சொன்னாரா அடியே எப்படி இருந்தேன் தெரியுமா காலஹஸ்தியிலே இருந்தேன் ஏற்கனவே எப்படி இருந்தேன் தெரியுமா தேவதாந்தரபரனா இருந்தேன் ஏற்கனவே எப்படி இருந்தேன் தெரியுமா அந்நிசேஷத்துவம் படைத்தவனா இருந்தேன் அந்த நேரையா இப்ப இவ எல்லாரும் கொண்டாடுறா இவா கொண்டாடுவது தேவரியனுடைய ஸ்ரீபாத சம்பந்த பிரபாவத்தை கொண்டாடுற அதை இல்லை செய்ய அடியேன் பாரிப்பது என்னமா கூடுங்கிற பெரியவர் பார்த்தார் பெருமானார் எம்பாரு உம்முடைய விலக்கணமான இந்த புத்தி எனக்கு கூட இல்லை நம்முடைய திருமேனியால என்ன ஒரு தடவை ஆலிங்கனம் பள்ளி அந்த விலக்கண புத்தி எனக்கு வரட்டும் எம்பெருமானார் பிரார்த்தித்தார் என்று சம்பிரதாயத்துல சரி எம்பெருமை எம்பாருடைய அந்த விலக்கண புத்தி அப்படிப்பட்ட உயர்ந்த புத்தியாமது அவருடைய திருவாக்கு சாரார்த்தம் என்ன இது என்னுடைய பெருமையா என்னுடைய பெருமை அல்ல எம்பெருமானார் வைபவபரமான பிரபவம் அவருடைய சம்பந்தத்தால் ஏற்பட்ட வைபவமா இருக்கிறபடியா அதை இல்லை பேச முடியுமோ புத்தம் சொல்றான் உட்கார வைத்து உள்ள ஆச்சரியமானது கிடையாது அடியருக்கு இந்த வைபத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆகணமே தவிர இதை யாராலும் இல்லை செய்ய முடியாது அந்த மாதிரி ஒத்துக்கொள்ளும்படியான வைபவமா பார்த்தான் திருவரங்கராஜன் அவன் சொல்லுகிறான் ஸ்ரீசைலேசயா பாத்திரமானவர் யதீந்திர பிரவணனானவர் அங்கு வியாக்கியானம் என்றார்கள் பெரியோர்கள் திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை அந்த திருவாய்மொழி பிள்ளை தான் இந்த மணவாள மாமனிகளுக்கு உபகாரக ஆச்சாரியம் சுவாமி எம்பெருமானார் தான் மணவாள மாமன்களுக்கு உத்தாரகாச்சாரியம் உபகாரக ஆச்சாரிய சம்பந்தம் என்ன உத்தாரக ஆச்சாரிய சம்பந்தம் என்ன அந்த இரண்டு சம்பந்தத்தையுமே மனவாள மாமனிகளுக்கு பெரிய பெருமாள் காட்டினார் என்ன அது இலை செய்து பேச மணவாள மாமனிகளாலேயும் முடியவே முடியார் அப்படி அவரும் கூட தலதுலுக்கி ஒத்துக்கொள்ளும்படியான அத்தியுரமான பெருமையாவது என்ன யதீந்திர பிராவண்யமே வடிவெடுத்த பெருமை தான் கிருஷ்ண திருஷ்டா தத்துவம் சுவாமி நம்மாழ்வார் பராங்குஷபார பக்தத்வம் இதுதான் மணவாள மாமனிகள் எம்பெருமானாருக்கு வைபவமா சொல்லியிருக்கார் ஆனா மணவாள மாமனிகளோ யதீந்திர பிராவண்யமே வழிவடுத்த முதல் படியான பகவத் விஷயம் கண்ணன் இரண்டாவது படியான பாகவத் விஷயமான நம்மாழ்வார் மூணாவது படியான ஆச்சாரிய விஷயமான எம்பெருமானார் முதல் கண்ணனப்பத்தினார் நம்மாழ்வார் இரண்டாம் படியான நம்மாழ்வாரப்பத்தினார் எம்பெருமானார் மூணாம் படியான எம்பெருமானார் மணவாள மாமனிகள் முதல் படியப்பத்தின நம்மாழ்வார விட இரண்டாம் படியப்பத்தின எம்பெருமானார் உயர்ந்தவர் இரண்டாம் படியப்பத்தின எம்பெருமானார விட மூணாம் படியப்பத்தின மணவாள மாமணிகள் மிக உயர்ந்தவர் என்பதுதான் நம்மாழ்வார் விட எம்பெருமானார் விட மணவாள மாமணிகளுக்கு அவளை ஏத்தமிருக்கிறபடியாலதான் அவரை மூணாவதா வச்சிருக்கார் எம்பார் எம்பெருமா ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடுகே சரணம் அதை கடைசியில ஏன் வச்ச ரொம்ப உயர்ந்த தானவடிதான் கடைசியில வச்சிருக்கா ஏன் சரணம்னா அது பரமமாகையாலே ஏன் சரமம்னா பரமமாக யார் பரவன்தான் சரமமாக நம்முடைய மனவாள மாவனிகள் சரமாவதாரத்தை செய்தார் மணவாள மாவணிகள் சரமாச்சாரியர் அதேவ பரமாச்சாரியர் பரமாச்சாரியனுக்குண்டான பெருமைந்திர பிராவண்யமே வடிவெடுத்த பெருமை அந்த பெருமையை பார்த்து சுவாமி மணவாள மாமனிகளுக்கு ஒரு தரிசிறப்பு கொடுத்தார் சுவாமி பெருமான் திருவரங்கராஜன் அந்த தரி பெருமைதான் காலையிலிருந்து அநேகமாக பல பேர் சொல்ல நாம் கேட்டோம் தென்னரங்கன் சீரருள் கிழக்காக பெத்தோம் திருவரங்கன் திருப்பதியை இருப்பாக பெத்தோம் மன்னிசீர் மாறங்கலை உணவாக பெற்றோம் மதுரக சொல்படியே நிலையாக பெத்தோம் இந்த சந்திர கலையானது தெற்கே சாயறது வடக்கே உயர்றது வடக்கே சாயறது தெற்கே உயர்றது சமமான தன்மையில் இருக்கு இப்படி இருந்தா சுபிக்ஷம் இப்படி அது சூச்சகமா சொல்லுவான் மணவாள மாமனிகள ஒருத்தர் காட்டாரான் இது தென்கோடு சாய்ந்திருக்கே வடகோடு உயர்ந்திருக்கே இது சுபிக்ஷூகமா துர்பிக்ஷ சூச்சகமா நல்ல விளைபொருள் விளையுமா நல்ல தீர்த்த கட்டலா இருக்குமா விளையுமான்னு கேட்டா மணவாள மாமன்கள் அவர் சொன்னாரா தென்னரங்கரி சீர கிழக்காக பெத்தோம் திருவரங்கம் திருப்பரியே இருப்பாக பெத்தோம் மன்னியசீர் மாறன் உணவாக பெத்தோம் மதுரக சொற்படியே நிலையாக பெத்தோம் முன்னவராம குறவர் மொழி உள்ள பெத்தோம் ஆனால் நமக்கு தென்கோடு சாய்ந்தால் என்ன இது வடகோடு உயர்ந்தால் என்ன நம்ம ஆழ்வார் திருவாமி இருக்கு புல்லோகாச்சாரம் சிவஜனபோனம் இருக்கு ஆச்சாரியன் நாயனார்து இருக்கு திருப்பாவில் வியாக்கியான இருக்கு திருப்பல்லாண்டு வியாக்கியானம் இருக்கு இந்த பூர்வாச்சாரியால் வியாக்கியானங்கள் இருக்கு ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கு அவனாகவும் நமக்கு உணவாகவும் எல்லாமாக இது இருக்கிறபடியாரே நமக்கு தென்கோடு சாய்ந்தால் என்ன வடகோடு உயர்ந்தால் என்ன அவர் சொல்லலாம் நமக்கு அடுத்த அந்த விசாரம் அதுவே விசாரமா நாம இருக்கோல் புரியாது நம்மாழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு தித்திக்கிற விஷயம் மணவாழ் மாவணிகளுக்கு தித்திக்குமான கிடையாது நம்மாழ்வாருக்கு தித்திக்கும் பகவத் விஷயம் ஆனா மணவாழ் மாவணிகளுக்கு எது தித்திக்கும்னா அந்த நம்மாழ்வார் திருவாயு முழு தான் தித்திக்குமே தவிர திருவாய்மொழியில பாடப்பட்ட கண்ணன் ஏற்கும் பெரும்புகள் பானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்புரு சடகோபன் மதுரவி ஆழ்வார் எங்க நம்மாழ்வார் அவ்வளவு நம்மாழ்வார் எவ்வளவு சந்தவர்னா கல்கண்ட விடவா பால விடவா சக்கரைய விடவா தேன விடவா என்று பார்த்தா இந்த தேனும் பாலும் சர்க்கரையும் கல்கண்ணும் மதுர பதார்த்தமா மதுரம்னா எது மதுரா மதுராதிபதே மதுரம் மதுராதிபதியான வடமதுரை பிறந்தான கண்ணனம் பெருமான் அந்த கண்ணன் தான் பரமபோக்யம் மதுரகவியாழ்வார் பாடினான் பாலை விட கண்ணலை விட சர்க்கரை விட அப்படி சொல்லல கண்ணனை விட நம்மாழ்வார் அந்த கண்ணனும் அவதார கண்ணனை சொல்லல பாண்டசாரதியு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமா என் அப்பன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே அம்மாழ்வாருடைய திருநாமத்தை ஒரு தடவை சொல்றேன் அன்னைக்கும் தித்திக்கிறதே அமுதூறும் என் நாவுக்கே என் நாக்கு அமிர்தம் ஊடுறதே என்னார் மதுர கவிகள் ஒரு உபன்யாசம் அவர் இடத்துல சுவாமினு நாங்களும் பொழுது முடிஞ்சா பொழுது போனா ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார்னு ஆயிரம் ரூபாய் சொல்றான் எங்களுக்கு ஒன்னும் தெரியல எங்களுக்கு அமிர்தம் ஊர்றதாவும் தெரியல இது பொய்யான விஷயம் பேசறீதுன்னு ஒருத்தன் அதுக்கு அவர் சொன்னார் பாட்டை சரியா கேளு அமுதோறும் என்னாவுக்கேன்னு சொன்னேன் என்னாவுக்கு ரசிக்கும் நாக்குக்காக நான் சொன்னேன் கண்ணனுடைய திருநாமே ரசிக்காத விஷயமா ரசிக்க போறது முதல் படியே உனக்கு மூணாம் படியா ஏறும் தன்மை போறது ஆக பகவத் விஷயமே ரசிக்காத நாக்கு படைத்த உன்போல்வாருக்கு ஆச்சாரிய விஷயம் ஒருக்கா ரசிக்காது அதனால ஜாகிரதையா நான் படிக்க என்னாவுக்கே அதனாலதான் எம்பெருமானாரும் பவத்து மாமான் பாசுரத்துல பவத்து மமபரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா அதுபோல ஆளவந்தாரு கூட மம பக்தி பூமா என்கிறார் தம்முடைய சித்தித்திரைய ஆரம்பத்தில் ஆக எம்பெருமானாரோ மணவாள மாவுனிகளோ எல்லாரும் இந்த ஜாக்கிரதையா பாசுரம் பாடுறார் மதுரையாழ்வாருடைய பாசுரம் அன்னைக்கு மவுதூரும் என்னவுக்கே இந்த பக்கத்துல எல்லாம் கரும்பு அதிகம் தீங்கரும்பு கண்வளரும் கணிசுண்டு திருக்கோவலூர் பாசுரம் இதெல்லாம் கரும்பு அதிகம் கரும்பிலே கீழ்பாகத்தையும் திறந்துடுறான் மேல் பாகத்தையும் துறக்கிறான் இந்த வேர் பாகத்தையும் வெட்டிபடுற தோக பாகத்தையும் வெட்டுறான் அதில் நடுவான பாகம் தானே பரமவாது பிரகாசிக்கும் அதே போல அவதார கண்ணனையும் விட்டுவிட்டார் பாண்டவ தூத கண்ணனையும் விட்டுட்டார் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனான கண்ணன் இருக்கானே அவன் இந்த இஷ் கரும்புலே நடுவான பாகம் அரப்பரம மதுரமாக சொல்லி அரவண மதுரம் என்னார் எங்கள் நம்மாழ்வார் தான் மதுரம் இது அவருடைய பாசனம் எம்பெருமானார் ஒரு குளத்த கரையில் இருந்தார் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வண்ணான் வந்து சேர்ந்தான் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் அவன் ஸ்ரீ வைஷ்ணவனாவான் அவனுக்கு இருந்து வந்து எம்பெருமானார் சேவிச்சான் அவனுக்கு நாலு பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் அழிச்சுட்டு செய்வி சொன்னான் இந்த பிள்ளைகளை பார்த்தார் எம்பெருமானார் பிள்ளைகள்லாம் ஆடும் கேட்ட தாசா என்று சொன்னான் குழந்தைகளுக்கு நானும் சம்சாரியா இருந்தா நாலு பிள்ளைகளை பெற்று ஆழ்வார் பேரை வச்சிருக்கலாமே ஐயோ சன்னியாசி ஆயிட்டே எம்பெருமான பெருத்தப்பட்டான் சன்னியாசியா ஆனேனே நாலு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு ஆழ்வார் திருநாமத்தை வைத்து குழந்தைகளுக்கு கூப்பிடும் யாஜத்தாலேயாவது ஆழ்வார் திருநாமத்தை சொல்லி ஐயோ ரசியாது போனேனேன்னு எம்பெருமானார் வருத்தப்பட்டார் எம்பெருமானாரான காலத்துல சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் சம்சாரி குழந்தை அழைக்கும் வாஜத்தியாலையாவது சொல்லுவதோ இந்த பகவானுடைய திருநாமத்தையோ ஆழ்வார் திருநாமத்தையோ அப்படி ஆழ்வார் திருநாம ரசிக்கிறது என்பதை அவர் நிரூபிக்கிறார் அந்த நம்மாழ்வார் ஆரப்பாழ்றார் கண்ணனத்தான் பாடுறார் ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணந்தனுக்கு ஏற்கும் பெரும்புகள் வன் குருகோச் சரகோவன் கம்பருடைய பாசுரம் தேவிற் சிறந்த திருமார்க்கு தக்க தெய்வ கவிஞன் பாவிற் சிறந்த திருவாய் ஒழிப்பகர் பண்டிதனே நாவிற் சிறந்த அம்மாறற்குத்தக்க நன்னாவலவன் பூவிற் சிறந்த ஆழ்வான் கம்பநாட்டு புலமையனே தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் சிவன் நாராயணன் அவனைப் பாடுவதற்கென்னு நம்மாழ்வார் அமைந்தார் அவர் பாவுக்கெல்லாம் பாட்டுக்களுக்கெல்லாம் தலையான பாட்டான திருவாய்மொழி பாடினர் பெரியவர் அந்த பண்டிதரை பாடுவதற்கு நான் கம்ப நாட்டாழ்வார் அமைந்தே என்கிறார் கம்பர் பத்து பாடினார் மதுரகவி ஆழ்வார் பத்தும்பத்தாக நூறு பாடுகிறேன் ஆழ்வார் நூத்தந்தாதிங்கிறார் சடகோபர் அந்தாதியிலே கவி சக்கரவர்த்தியான கம்மநாட்டாழ்வார் அந்த கம்பர் என்ன நம்மாழ்வார் என்ன அவர பெருந்தெய்வமாக பத்தின பெரியோர்கள் விட அவருடைய பாசுரத்தில் வியாக்கியான நாயனார் பகவான விட்டுட்டார் ஆழ்வாரை பத்தினார் ஆழ்வார விட்டு அவர் திருவடியை பத்தினார் அந்த திருவடியை விட்டுட்டார் அவர் பாட்டை பத்தினார் அந்த பாட்ட விட்டுட்டார் இசையை பத்தினார் இசையை இனிமையை பாடித்திருவனே என்ன பகவானையும் துறந்து அவர் அவர் பாட்டையும் துறந்து துறந்து அந்த இசையனுடைய இனிமையில் வருகிறார் என்ன நம்மாழ்வாரு பாட்ட போன்ற மதுரவி ஆழ்வார் பாட்டு வேண்டும் கண்ணன் வேண்டாம் கண்ணனுடைய திருவடி போரும் திருவடி வேண்டாம் திருவடியை சாத்திர திருத்துழாய் போறோம் திருத்துழாய் வேண்டாம் அந்த திருத்துழாய்க்கு மேலே தாராயினும் தன் கொம்பராயினும் இருந்தாலும் எனக்கு பரமோ தேசம் ஆழ்வார் நிரூபணம் போலே ஆழ்வாருடைய பாசுரத்தில் அவளவர் மதுரகவி ஆழ்வார் அந்த மதுர் கவி சொல்படியே நிலையாக கொண்ட மணவாள மாமனிகள் அவருடைய ஒரே ஒரு பாசுரத்தை சொல்ற குறவை முதலாம் கண்ணன் கோல செயல்கள்த்தேன் என்னே கழித்து பேசும் பராங்குஷன் சொல் தேன் சொல் தேனில் நெஞ்சே துவள் தன்னுடைய நெஞ்சு குபரேசம் எண்ணுகிறார் மணவாள நம்மாழ்வார் பாடுறார் குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு பகல் எண்ணாமல் என்னும் பரவுமனம் பெற்றேன் என்னே கழித்து பேசுகிறார் பராங்குஷன் ஆறாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழி குறவையாச்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவனின் பொய்கை நாகம் காய்ந்தரும் உட்பட அத்தும் பல அறவில் பள்ளி பிராந்தன் மாயவனர்களையே அலர்த்தி இரவு நண்பகலன் தவிர்களாம் எனகுற நமக்கு கேத்திங்குழல் ஊதித்தும் நிறை மேய்த்ததும் நிகரே கிருஷ்ணாவதங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பாடினார் நடுவில் ஒரு இடத்துல சேர்த்து முடியும் கேட்டார் கண்ணனுடைய அவதாரம் தொடக்கமாய் கண்ணன் துணி கழுந்தமாய் அதே திருவாய்மொழியில் கிருஷ்ணாவதாரமும் துல்லியமா இருக்கிறவடியாலே நம்மாழ்வாருக்கு கண்ணனுடைய அனுபவம் கொண்டு போய் மூட்டித்து கண்ணனுக்கும் வாமனனுக்கும் ஒரு சாமியம் அப்படின்னா ராமனுக்கு அந்த சாமியம் கிடையாதோ என்ன கண்ணனுக்கு சாமியம் கிடையாது வாமனமூர்த்தி கண்ணனுக்கு தான் சாமியம் ஏன் என்றால் வாமனமூர்த்தி எல்லாரையும் திருண்டி நான் திருவடியாலே கண்ணனும் கூட எல்லாரையும் திருக்கையால தொடுவர் ஸ்ரீ ராமன் என்பான் கொஞ்சம் அவடைய ஒதுங்கித்தார் ராமாவதாரத்தில் ஆரையும் தொடர்ந்து கிடையாது கிருஷ்ணாவதார்தான் எல்லாரையும் தொட்டு பேசுற வழக்கு சில பேர் நம்போல் வாரிலேயே அனுபவம் சில பேர் தொட்டத்தை பேசுவார் சில பேர் தொட்டு தொடு பேசுவார் சில பேர் தொடா பேசுவார் ராமன போன்றவா தொட்டு பேசுறவழ கண்ணனை போன்றவா வைத்துக் கொண்டாலாம் அந்த கிருஷ்ணாவதாரத்த பெருமான் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்தான் வாமனமூர்த்தியான பெருமான் ஒரு நாட்டுக்கே தன்னை கொடுத்திருக்கிறபடியாலே அந்த வாமனமூர்த்திக்கும் கண்ணனுக்கும் சாமியம் உண்டு எல்லாரையும் தீண்டும் சாமியம் என்கிறான் நம்ப உள்ள அதுல குறவை முதலாம் குறவையாட்சியரோடு கோத்தது சரித்திரம் தொடக்கமாய் கிருஷ்ணாவதார விற்பாந்தத்தை விபாகம் ஆச்சரியமாக பத்து பாசுரத்தால் அனுபவித்தாரே ஆக நம்மாழ்வாருக்கு எது போக்கியம் நம்மாழ்வாருக்கு எது ஊணும் இருக்கக்கூடியதென்னால் நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் மணவாள மாமன்களோ அது நமக்கு ஊனல்ல அது நமக்கு தின்னும் வெத்திலை அல்ல அது நமக்கு பருக நீர் அல்ல ஆனா நமக்கு என்ன சொல் தேனில் நெஞ்சே துவள். ஏ நெஞ்சே நம்மாழ்வார் துவண்டார் கண்ண நெஞ்சே நீ துவட வேண்டும் அந்த நம்மாழ்வார் கண்ணனை பத்தி பாசுரம் பாடினாரே அந்த பாட்டிலேயே நீ துவண்டு கடக்க வேண்டும் என்ன நம்மாழ்வாருடைய திருவாரூர் பாசுரத்தை தவிர ஊன் கிடையாது அதுபோல உறக்கம் அனுபவத்திலே லைத்து கிடக்க வேண்டும் என்கிற சுவாமி மணவாள மாமனி அவரை பத்தி பெரியோர்கள்லாம் பாட்டியிருக்க ஒரு சிறிய பாத்திரம் அதிலே புளிய கரைத்தால் ஏதேனும் வெஞ்சனம் பண்ணுவதற்கு உபயோகப்படும் ஆத்திலே புளிய கரைத்து விட்டால் வியர்த்தம் அதுபோல திருவவதாரம் பண்ணாது போவரை ஆனால் கரைத்த புலி அல்லவோ தமிழ் ஆராயமே தமிழ்ப் பாசுரங்கள் இருக்கிற ஆழ்வார்கள் அருளிச்செயல் இது கரைத்த புளி பாத்திரத்தில் புளிய கரைச்சா அதனால் பிரயோஜனமானும்படும் ஆற்றுல புளிய கரைச்சா வியர்தான் மணவாள திருவவதாரம் செய்யாது போவரானால் அருளிச்செயல் ஏற்பட்டே வியர்த்தமாக போய்விடும் அருள் பாடினார் நம்மாழ்வார் அருள் செயல விவாகம் பண்ணி கொடுத்தார் நாதமுறிகள் அருள் உபதேசத்தாலே உபதேசத்தாலை ார் நன்றாக வளர்த்தார் இதத்தாய் பி ராமானுஜன் ஆக மிக மிக நன்றாக ஈடு வியாக்கியான மிக விசேஷமாக பிரச்சாரத்திலே கொண்டு வந்து மணவாள மாவனிகள் தம்முடைய ஆயுஷுபூராக திராவிட வேத பிரச்சாரத்திலேயே நன்றாக நோக்கமாக எழுந்தருளியிருந்த வழியாரே அவரலேதான் திராவிட வேதத்துக்கு மிக ரட்சணை ஏற்பட்டது நம்முடைய முன்னோர்கள் அத்தமாக நிரூபித்து உள்ளார்கள்